திருவிழியாடர்பாணத்தில் எந்த பகுதி என்று கேட்டால் எல்லாம் மணிவாசகர் தான் மணிவாசகருடைய வரலாற்றை வைத்து நம்முடைய திருப்பாண ஆசிரியர் மூன்று படலம் பாட்டார் ஒன்னும் உபதேசித்த படலம் அதான் போன சொன்ன வாத ஊரடிகளுக்கு உபதேசித்தது அடுத்தது இந்த குதிரையெல்லாம் இது நரிய குதிரையானது அது இன்னைக்கு அப்படி போட்டிருக்கு இந்த நரியெல்லாம் குதிரையானது அப்புறம் அந்த குதிரையெல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல என்னாச்சு நரியானது இல்லைங்களா அது ஒரு படலம் வைத்தார் அப்புறம் மண் சுமந்த படலம்னு வைத்தார் எது வைகை ஆட்டு அப்ப மணிவாசர் வரலாற்றை பரஞ்சோதி முனிவர் எத்தனை கூறுகளில் வைத்தார் நான்கு கூறுகளில் நான்கு படலமாக வைத்து பேசினார் வாத ஊரிலுக்கு உதேஷ்ட படலம் நரியையெல்லாம் குதிரையாக்கியது குதிரையெல்லாம் நரியாக்கியது மண் சுமந்தது நாலு வரலாறு என்ன சேக்கலா பெருமாள் மணிவாசல் வரலாறு பாடம் நாம கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் அவர் செய்யலன்னு சொல்ல மாட்டேன் நமக்கு எவ்வளவோ பாவம் பண்ணோம் இது ஒரு பாவம் நால்வர் வரலாற்றுல மூவர் வரலாற்றை அப்படியே கொட்டி வச்சுட்டார் இந்த நான்காம் வரலாற்றை அவர் கொட்டி இருந்தார் அதார இரு நிலத்தில் எமக்கெதிராய் யாரும் இல்லை என்று அப்பர் சுவாமியை பாடத்து என்ன பண்றது நாலுல மூன்று பேர் தான் ஒருவர் இல்லை பாவ மரமண்டிகள் மனசு கேட்கல நாலாவது வரலாற்றை சொல்லிங்காம பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு மடியேன் அதுல சொன்னதா வச்சுக்காரு வேணா சாமி தாங்கள் மரமுடை அடிகளே ஆயினும் ஆழ இது அவ்வளவு பொருத்தம் இல்லை கூற வந்திடுமாறு பிறந்திடுமாகாதே ஆமா மாலரி ஆன்முகன் ஆன்முகன் வந்து கண்ணுதல் வந்து வெளிப்படும் வாயிடில் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடியது கரைச்சி வரி பெருமானே வந்து வெளிப்பட்டு விட்டால் இதெல்லாம் என்ன என்ன பண்ண போய் அதனால நான்காம் கரைச்சி வரி தான் முக்கியம் கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பனாக காரிகார்கள் வாழ்விலன் வாழ்வு கடைப்படுமாக மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதீ மாலரியாமர பாதம் இரண்டும் வணங்கதும் ஆகாதீங்க திருமால் பெருமெல்லாம் காண முடியாது திருவடியை வனங்களும் பணங்களும் ஆகாதி ஏன் சாமி பண்களிி கூறுவதர் பாடலோட ஆடல் பயந்திடும் ஆகாதே பாண்டின நாடுடைய ஆண் படையாட்சிகள் பாடுதுமாகாதே விண்களி கூறுவதொர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே எதனால் மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிறே பெருமான் மட்டும் நமக்கு முன்னே கண்ட பொருத்தம் காட்சியளிச்சு இதெல்லாம் எதுக்குயா இதெல்லாம் எதுக்கு அதுக்காகத்தான் இவ்வளவு அது நேரிலேயே மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே அந்த பெருமான் உனக்கு முன்னே தோன்றி நம்மை ஆட்கொண்டு இந்த பாடலோ ஆடலோ இதெல்லாம் எதுக்குப்பா அருமையான பாட்டு எப்படியும் உங்களுக்கு தோன்றிக்கான சந்தம் திருவாசகத்திலேயே இந்த ஒண்ணு இப்படிப்பட்ட சந்தம் நல்ல அருமையான இன்னொரு முறையா ஒன் சுமோரா அதனால ரொம்ப அருமையான பாட்டு சொல்றதுனால தப்பு கிடையாது ரொம்ப அருமையா அது என்ன நல்லா ஆனா ஒண்ணு எல்லாம் பான்னாங்கன்னா நல்ல மோகனமும் வைத்து பாடுனாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் எங்களுக்கு அவ்வளவுதான் இந்த பிரிவில் அவ்வளவுதான் எத்தனையோ கொடுத்து வைக்கல அதுல பதினோ ஒண்ணும் கொடுத்து வைக்கல ஆனா அவங்க எல்லாம் என்ன பாடுறாங்களோ அதுவே தெரியல வர வர என்னன்னு கேட்டா சில பாட்டு எல்லாம் என்னென்னமோ ஆரம்பிச்சுட்டாங்க அதனால என்ன இது என்னையா தேவாரமா அப்படின்னு கேட்டா ஆமாங்க ஐ தேவாரம் இந்த பாடுபடுது பாடற்கு நீ பாடுகின்ற பொருளோடு அந்த இசை இயனும் என்ன அது அழுகைன்னு அந்த ராகம் அழுனும் இது மடையில் வாழை பாடுகின்ற போது மூணு வயசு குழந்த முத நாள் ஞானப்பால் ஒன்றுக்கு அப்படி திருக்கோலத்தா ஒரு மைல் தான் இருக்குது எங்க சீகால இருந்து இருந்தாலும் இந்த குழந்தை விட போதே அப்பாவுக்கு பொறுக்கல உன் கண்ணில் நீர்வடிந்தா என் கண்ணம் உதிரம் சொட்டுதடி அது மாதிரி இந்த குழந்தை நடக்கும்போதே அவர் கால் அப்படியே உதிரம் சொட்டுது ராஜா ராஜா இதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டலாம் மக்கு பயிலு காட்ட மாட்டான் நான் காட்டுறேன் இவாடா ராஜா வேணாப்பா நான் நடந்து வரேன் வேணா ராஜா முள்ள இருக்கும் தோல் ஏறி தோல் உட்காந்துட்டு இதோ சீர்காடியிலிருந்து புறப்படுகிறார் திருக்கோலக்கா திருக்கோலக்கா சேக்கடார் அடிமையா ஒளியும் ஒளியும் காட்டிருக்க இந்த பயகார்டு போட இதோ இப்பொழுது ரெண்டு பக்கமும் வயல் அப்ப அந்த மீன்கள் அப்படி அப்படி சொல்லுது மடையில் வாழை பாயமாதர குடium பொயிகை கோலக்க ஹூலான் இந்த பாட்டுக நீங்க என்ன பண்ணனா பச்சி எளைங்க காமபாதனிட மடையில் வாவை பாயமாதர நீங்க இதெல்லாம் வச்சு கொடுங்க நல்லா இருக்கும் ஏன் வாழை பாயுது பாடுது குழந்த நல்ல அரமண் மடையில் வாழைய பாருங்க நாலு ஓதாமூர்த்தியும் சேர்ந்து முக்காமணி நேரம் பண்ணாங்க ஏன்னா வாழ்க போதாமூர்த்திகள் அப்படின்ட்டு கண்ணே இல்லாம ஒரு கண்ணை பெற்றுக்கிட்டு இன்னொரு கண் திருவாரூருக்கு போகுது சாயந்தர நேரம் ஆமாம் ஏறத்தாழ மணி அஞ்சரை ஆறு இருக்கும் போகிற எட்டாம் நூற்றாண்டில் போன வரை பன்னெண்டாம் நூற்றாண்டில் படம் முடிச்சு காட்டுறார் சேர்க்கலார் பெருமாள் ஆமாம் சாயந்திரம் மணி அஞ்சரை ஆறு இருக்கும் ஏன்னா பலரும் கண்ணில் படப்படாதுங்கிறதுக்காக போகிறார் ஏன்னா அந்த திருவாரூரில் எட்டு கண்ணு விட்டறிஞ்சது அதனால் இப்போ எப்படி போகுது கண்ணு இல்லாமல் போகுது அதனால் ஒரு கண்ணு இப்படி பார்த்து பார்த்துட்டு யாருங்க நம்மூருக்காரரா அப்படின்ன இது நலிவிட்டார் ஏன் அப்படியே போனார் நேர திருவாரூர் கோயிலுக்கு போல ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் ஒரே கூட்டம் சாயிரச்சியில எல்லாம் மக்கள் இருப்பாங்க ரெண்டாங்காலமும் கொஞ்சம் கூட்டம் இருந்தது ரெண்டாங்காலம் தாண்டி அர்த்த முன்னால கொஞ்சம் கூட்டம் கம்மி சிவாச்சாரியார் கூட ரெண்டாம் காலம் முடிஞ்சவனே எல்லாம் அர்ச்சனை எல்லாம் பூர்வம்புறோம் அர்த்தஜாமம் தானாக மணி அடிக்கிறது தான் சரிங்களா கூர்மான வரைக்கும் அர்த்த ஜாமத்தில் தானாக மணி அடிக்கிறது தான் இருக்கும் ரெண்டு வடையை எடுத்துக்கிட்டு வந்து அது திஞ்ச ஆரம்பிச்சுட்டு இருக்குது எது சிவாச்சாரியார் இப்போ யார் இல்லை வேண்டும் இல்லை அப்ப போறார் ஏறத்தாழ மணி போகிறார் இரவில் எங்க வன்மீக பெருமாள்